நட்டியணைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலிமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது வாழைத்தாண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் வாழைத்தாண்டு இரநூறு கிராம் தேங்காய் துருவலூர் கப் தயிர் கால் கப் பச்சை மிளகாய் ஒன்று காஞ்சி மிளகாய் மூணு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை செய்வதளோ கொத்தமல்ல சேரதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப செய்ய முறை முதல்ல ஒரு பவுல்ல தயிர் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு கலந்து வச்சிருவோம் அப்புறம் இந்த வாழைத்தண்டு தேங்காய் துருவல் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அந்த அரைச்சதை அந்த தயிரில் கலந்து விட்டுடுவோம் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிட்டும் சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சதும் உத்தம்பரம் போட்டு வறுத்துட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லையை போட்டு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த தாளித்ததை அந்த தயிர் பவுல்ல கொட்டி கலந்துட்டோம்னா சூப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தண்டி சட்னி தயார்து சப்பாத்திக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்